அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் மூலம் திருக்குற்பாக்களை அறிவுநலம் மனநலம் சொல்நலம் உடல்நலம் செயல் நலம் உறவு ஆகிய தலைப்புகளின் கீழ் வகுத்து தொகுத்து என்றவரை ஆராய்ந்து வருகிறோம் செயல்நலத்தின் கீழ் ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்திருக்கிறோம் ஓர் அரசன் அல்லது தலைவனுக்கு ஊக்கம் உடைமை இன்றியமையாதது என்று பார்த்தோம் இறைமாட்சி அதிகாரத்தின் இரண்டாவது குரட்பாவிலேயே திருவள்ளுவர் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று உபதேசித்திருக்கிறார் மனத்தளர்ச்சி அடையாமல் செயல் புரிதற் பொருட்டு உள்ள எழுச்சியை மன எழுச்சியை என பார்த்தோம் சிந்தித்து பார்த்தால் ஊக்கம் உடைமை அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களில் சமூகத்தில் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து வயதினருக்கும் மிகவும் தேவையான கருத்துகள் நன்றாக உபதேசிக்கப்பட்டுள்ளன என்பது தெற்றன விளங்கும் இனி இந்த அதிகாரத்தின் சாரத்தை பார்க்கலாம் முதல் குரலில் ஊக்கமே நிலையான செல்வம் என்பதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்தியிருக்கிறார் உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார் உடையது உடையரோ மற்ற இதனை இவர் உடையவர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கது ஊக்கமே ஆகும் அந்த ஊக்கம் இல்லாதவர் வேறு எந்த பொருளை உடையவரானாலும் உடையவர் ஆவரோ ஆகமாட்டார் என்பது கருத்து இரண்டாவது குரட்பா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் மனித உடலில் வாழும் உயிரானது உள்ளத்தில் ஊக்கத்தை உடைமையாக கொண்டால் அதுவே அவ்வுயிருக்கு நிலையான உடைமை பொருளாகும் வேறு எந்த பொருளை உடையவராக இருந்தாலும் நிலைத்திருக்காமல் நீங்கிவிடும் ஊக்கத்தை உடைமையாக கொண்டால் அது பிறவிதோறும் நிலைத்து நின்று உதவி புரியும் அல்லது பிறவியையே நீக்கும் மற்ற புற உடைமைகளை கொண்டால் அவைகள் நிலைத்திருக்காது இப்பிறவியிலேயே கூட நிலைத்திருக்காது என்பது கருத்து மூன்றாவது குரட்பா ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் என்றும் உயிருடன் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் உற்சாகத்தை உடைமையாக கொண்டவர் தான் அனுபவித்து வரும் மற்ற பிற உடைமைகளை இழந்துவிட்டாலும் அவ்வுடைமைகளை இழந்துவிட்டோமே என்று வருந்தி துன்பப்பட மாட்டார் நான்காவது குரட்பா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை தளர்வில்லாது ஊக்கம் உடையவனிடத்து வாழ்க்கையின் தேவைக்கும் இன்பத்திற்கும் உரிய பொருளானது தானே வழிகேட்டு கொண்டு வந்து சேரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு குறட்பாக்கள் அடைந்து நின்ற பொருளினும் அப்பொருளுக்கு காரணமாகிய ஊக்கம் சிறந்ததென்று உணர்த்தின ஐந்தாவது குரட்பா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு தாமரை போன்ற மலர்கள் நிறைந்த குளத்தில் நீரானது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளம் அங்குள்ள மலர்களுடைய தண்டுகளின் நீளங்கள் அமையும் அதுபோல மனிதர்களுடைய ஊக்கத்தின் அளவு ஆழத்தை பொறுத்தே அவர்களது வளர்ச்சியும் மேன்மையும் அமையும் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்